ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஸ்ராத்தத்தை நமக்கு தர்மசாஸ்திரம் மூன்றுவிதமாக பிரித்து அதை செய்யக்கூடியதான முறையையும் நமக்கு காண்பிச்சிருக்கு அதாவது பார்வணவிதானம் சங்கல்பவிதானம் தீர்த்தஸ்ராத்தவிதானம்னு மூன்று விதமாக நம்முடைய ஸ்ராத்தத்தை பிரித்து கொடுத்துருக்கா இந்த தீர்த்தஸ்ராத்த விதானங்கிறது சில க்ஷேத்தங்களுக்கு போனால் செய்யக்கூடியதான ஒரு ஸ்ராத்த முறைதான் தீர்த்தஸ்ராத்த விதானம்னு பெயர் அதாவது நம்முடைய பாரத தேசத்தில் சில புண்ணியக்ஷேத்திரங்கள் இருக்குது அந்த புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனால் நாம் ஸ்ராத்தம் பண்ணாமல் திரும்பி வரக்கூடாது வாரணசியாம் குருக்ஷேத்திரே புருகுதுந்தே ஹிமாலயே கங்காதுவாரே பிரயேச்ச நைமிஷே புஷ்கரே தாா சந்நித்தம் கயாஞ்சம்கதாம் விரேத் வாராணி குருக்ஷேத்தம் ஹிமாலயம் கங்காத்வாரம் பிரயம் நைமிஷம் புஷ்கரம் கயா இது மாதிரி க்ஷேற்றங்களுக்கு போனால் கட்டாயம் நாம் தீர்த்திராத்தங்கிறத பண்ணாமல் திரும்பி வரக்கூடாது அதேபோல நதீசமுதிரத்தீரேவா ஹிரோபர்வமுதிரதீரே சிந்துசாகசங்கோர்வா சங்கமே ராஜன் சாழிகிரா சிலாந்தி க்ஷேத்வேம் பித்திருமன்வி புண்ணோடக்கூடியதான இடம் கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி போன்ற புண்ணிய நதிக்கரைகள் அதேபோல் மடுக்கல் மலை சமுத்திரத்தை போய் சேரக்கூடியதான நதிகளின் கரை இரண்டு நதிகள் சேரக்கூடியதான இடம் இரண்டு சமுத்திரங்கள் சேரக்கூடியதான இடம் ராமேஸ்வரம் இதுபோல் க்ஷேத்திரங்களுக்கு போனால் இந்த தீர்த்த சிராதங்கிறத பண்ணணும் அதை பண்ணாமல் நாம் திரும்பி வரக்கூடாது க்ஷேத்தே ஸ்வேத்தேஷு எஸ்ராம் பிதிருபக்தி சமன்விதா கரோதி விதிவன்மர்த்தியா கிருதகிருத்தியா அபிதீயத்தை இந்த க்ஷேத்தங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் போனால் நாம் வேறு எந்த காரணத்துக்காக போனாலும் சரி அங்கே போயாச்சின்னா தீர்த்தஸ்ராத்தம் பண்ணாமல் திரும்பி வரக்கூடாது அப்படி நாம் திரும்பி வந்தோமானால் நமக்கு நம்முடைய பிதற்கள் சாபம் கொடுத்துடுறான் அதுதான் பிதிரு சாபம்னு நமக்கு பாதிக்கிறது ஆகையினாலே இது மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போனால் அங்கே தீர்த் இந்த தீர்த்தஸ்ராத்தத்தை பண்ணாமல் வரக்கூடாது கட்டாயம் செய்துட்டு வரணும் இந்த தீர்த்தஸ்ராத்தங்கிறத பண்ணுற பொழுது அஞ்சு அங்கங்களை விட்டுட்டு செய்யணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது நாம் ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது எவ்வளோ அங்கங்களோடு பண்ணுறோமோ அதில் அர்க்யங்கிறது தீர்த்த ஸ்ராத்திலே அவசியம் இல்லை ஏன்னா அர்க்கங்கிறது த்ராதத்தில் எதற்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிராமணர்களுக்கு நம்முடைய பித்தர்களுக்கு நாம் இந்த செய்யக்கூடியதான இந்த ஸ்ராத்தினுடைய முழு பலனும் போய் சேரணும் என்கிறதுக்காக கொடுக்கிறது தான் அர்க்கங்கிறது சுத்திக்காக கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த க்ஷேத்திரங்கள் இந்த நதி தீரங்களுக்கு பிதற்கள் வந்த மாத்திரத்திலேயே மிகவும் சுத்தி அடையிறா அப்படிங்கிறதுனாலே அர்க்கங்கிறது வேண்டாம் ஆவாகனங்கிறதும் வேண்டாம் ஏன்னா நாம் அங்கே போன மாத்திரத்திலேயே நம்முடைய பித்திருக்கள் அனைவரும் அங்கே வந்துடுறா அப்படிங்கிறதுனாலே தனியாக ஆவாகனங்கிறது அவசியமில்லை எப்பொழுதும் அங்கே பதற்கள் வாசம் பண்ணுற அதே போல் அங்குஷ்ட அந்த பிராமணர் இலையில் அனைத்தும் பரமாறிய பிறகு அவருடைய கட்டவரல்னாலே பரமாறிய அன்னம் வஸ்துக்களை தொடருது அது தீர்த்தஸ்ராத்திலே வேண்டாம் ஏன்னா இது மாதிரி போய் நாம் ஒரு அன்னமோ எது நாம் பரமாரி பிராமணருக்கு கொடுத்தாலும் அது பிதிருபாகமாகவே ஆயிடுறது அப்படிங்கிறதுனாலே தனியாக நாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் விக்கிரங்கிறதும் கிடையாது ஏன்னா விக்ரம்ங்கிறது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய வம்சத்திலே முன்னாடி சரியான முறையில் சம்ஸ்காரங்கள் அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் ஆகப்படாமல் உள்ள பிதற்களுக்கும் சந்யாசிகளுக்கும் சுமங்கலிகளாக காலமான நம்முடைய வம்சத்து ஸ்திரீகளுக்காகவும் செய்யக்கூடியதுதான் விக்ரம்ங்கிறது அந்த க்ஷேத்திரங்களில் நாம் போய் செய்கிற பொழுது அனைவரும் திருப்தி அடை அப்படிங்கிறதுனாலே தனியாக விக்கிரம்ங்கிறது கொடுக்க வேண்டியதில்லை திருப்தி பிரஷ்னங்கிறதும் கிடையாது சாப்பிட்ட பிறகு திருத்தாஸ்தா அப்படின்னு கேட்போம் திருப்தியாக இருந்ததா அவர்களும் திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லுவார் அதே போல் கடைசியில் நான் இன்று செய்ததான இந்த ஸ்ராத்தமானது புண்ணியக்ஷேத்திரங்களில் செய்த ஸ்ராத்தமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஸ்ராத்திலே பிரார்த்திப்போம் இது தீர்த்த சிராதத்திலே அவசியமில்லை ஏன்னா நாம் தீர்த்த சிராத்தம் அந்த க்ஷேத்தத்திலேயே நாம் போய் செய்கிறதுனாலே இந்த திருப்தி பிரசனங்கிறதும் அவசியமில்லேன்னு இந்த அஞ்சு அங்கங்களும் இல்லாமல் தீர்த்தஸ்ராத்தத்தை செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது இந்த தீர்த்தஸ்ராத்தங்கிறத நாம் செய்யாமல் வந்தாலும் கூட நமக்கு அது பித்ரு தோஷமாகவோ பிதிருஷாபமாகவோ நமக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நாம் இந்த கஷேத்திரங்களுக்கு போனால் தீர்த்தஸ்ராத்தம் பண்ணாமல் வரக்கூடாது அது தனியாக செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் ஆகையினாலே தான் தாயார் தகப்பனார்கள் காலமான வருஷம் இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா நாம் தாயாருக்கு தகப்பனாருக்கு அந்த ஒரு வருஷ காலம் நாம் அவர்களுக்கு மாத்திரமே ஸ்ராத்தம் பண்ணணுமே தவிர வேறு யாருக்கும் ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனால் அனைத்து பிதற்களையும் உத்தேசித்து ஸ்ராத்தம் செய்ய வரும் அப்படிங்கிறதுனாலே தான் இது மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போகக்கூடாது ஒரு வருஷ காலம் மலை ஏறப்படாது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா மலையில் பிதற்கள் வாசம் பண்ணுறான்னு நதி சமுத்திர தீரேவா ஹ்ரதே கோஷ்டேத பருவத்தே பருவத்தம்னா மலைக்கு பெய்ய மலையில் பிதற்கள் வாசம் பண்ணுறா ஆகையினாலே தான் ஒரு வருஷ காலம் மலை ஏறக்கூடாது புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகக்கூடாது நதி சமுத்திர சங்கமதங்களுக்கு போகப்படாது போனால் அனைத்து பித்தக்களையும் உத்தேசித்து நாம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டி வரும் நாம் தாயார் தகப்பனார்களுக்கு செய்யக்கூடியதான சோதகும்பம் மாசிகங்கள் பன்னிண்டு வர்ற பொழுது நடுவில் அது இன்னொரு ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாலே தான் ஒரு வருஷ காலம் மலையேறக்கூடாது புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகக்கூடாதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி அந்த க்ஷேத்திரங்களில் செய்யக்கூடியதான ஸ்ராத்திற்கு தான் தீர்த்தஸ்ராத்தம்னு பெயர் அங்கே ஒரு பிராமணரை வரிச்சு சமைத்து பரமாறி அப்படி செய்ய முடியாவிட்டாலும் கூட ஹிரண்யஸ்ராத்தமாகவாவது செய்யணும் கையில் சத்து மாவு எடுத்துன்னு போய் அந்த சத்து மாவுலேயே கலந்து பிண்ட பிரதானம் பண்ணி ஹிரண்யஸ்ராத்தமாகவாவது அந்த ஸ்ராத்தத்தை செய்துட்டு தான் வரணும் தீர்த்தஸ்ராத்தம் பண்ணாமல் வரக்கூடாது அதேபோல் நம் தமிழ்நாட்டிலே கூட நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்கு இப்போது திருவையாறுன்னு பஞ்சநத கஷேத்திரம் அது மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனால் அது காஷி க்ஷேத்திர சமான சமானமான க்ஷேத்திரம் அது அந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போனாலும் பண்ணாமல் வரக்கூடாது அப்படி இது தீர்த்தஸ்ராத்தம்ங்கிறத இது மாதிரி செய்யணும் அங்கே நம்முடைய வம்சத்தவர்கள்னு பித்திருக்கள் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேர்களையும் உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் இந்த தீர்த்த ஸ்ராத்தம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அது மாதிரி கேத்திரங்களில் செய்யக்கூடியதான ஸ்ராத்தமான அந்த தீர்த்த ஸ்ராத்தத்தை இந்த இந்த அஞ்சு அங்கங்களும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி இந்த ஸ்ராத்தினுடைய பெருமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் விரிவாக இத்தனை நாளாக பார்த்துருக்கோம் மேற்கொண்டு உள்ள அடுத்தடுத்த தர்மங்களே அடுத்தடுத்த உபன்யாசங்களிலே பார்ப்போம்